الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور امتصنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعض فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما الله ودي نلادي ارجلي اسلاميه சகோதரமேலே والكين انيت સંદர்பங்களிரும் வைி பயந்து தத்வாவுடன் ஒவ்வொரு காரியத்தையும் அமைத்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கிறேன் அன்பான சகோதரர்களே தாலா மனிதனுக்குள் நீ ஆச்சரியமான பல சக்திகளையும் அற்புதங்களையும் படைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளே நிறைய அட்டாட்சிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் பார்ப்பதில்லையா என்று அல்லாஹு ராணி கேட்கிறார் அவ்வளவு நிறைய அற்புதங்களை அல்லாஹு மனிதனுக்குள் படைத்திருக்கிறார் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அற்புதம்தான் மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நாவின் மூலமாக தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இது யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிக அற்புதமான ஒரு சக்தி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது வெளிப்படுத்த நாடும் பொழுது மூச்சை வேகமாக வெளிப்படுத்துகிறான் மூச்சை வேகமாக வாய் வழியாக வெளிப்படுத்தும் பொழுது அவன் எதை சொல்ல நினைக்கிறானோ எந்த பாசையில் சொல்ல நினைக்கிறானோ விதத்தில் தன்னுடைய நாவை அங்குமிங்குமாக அசைக்கிறான் பிறகு அவனுடைய கருத்துக்கள் அவன் நாடினால் தமிழில் வெளிவருகிறது அவர் நாடினால் அரபியில் வெளிவடுகிறது அவன் ஆங்கிலத்தில் சொல்ல நாடினால் ஆங்கிலத்தில் வெளியே வருகிறது யோசித்து பார்த்தால் மிக அற்புதமான ஒரு அபாரமான ஒரு சக்தி மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பேச்சாற்றல் மனிதன் பேச்சின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் எண்ணங்களையும் வெளியிடுகிறான் வெளியிடும் பொழுது மனிதர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் நாம் எந்த பாசையில் எந்த கருத்தை சொல்கிறோமோ அதை ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் மிக சரியாக புரிந்து கொள்கிறார் ஒரு மனிதனுடைய கருத்துக்கள் உள்ளத்தில இருந்து வரக்கூடிய அவனுடைய எண்ணங்கள் நல்லவையாக கௌரவமானவையாக நாவின் மூலமாக அல்லது எழுத்தின் மூலமாக வெளிப்படும் அவன் மனிதர்களுக்கு மத்தியில் மிக மதிப்பையும் கௌரவத்தையும் பெறுகிறார் அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் எண்ணங்கள் வாய் மூலமாக மூலமாக எழுத்துக்கள் மூலமாக அசிங்கமாக வெளியாகும் பொழுது தரக்குறைவாக வெளியே வரும் பொழுது அவன் மனிதர்களிடத்தில் மதிப்பை இழந்து விடுகிறான் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல அல்லாவிடத்திலும் கூட மனிதனுடைய வார்த்தைகள் பார்க்கப்படுகிறது வார்த்தைகளை வைத்து அவன் மிக உயர்வை பெறுகிறான் வார்த்தைகளை வைத்து அவன் தாழ்வையும் கேவலத்தையும் அடைந்து விடுகிறான் அல்மர் மஹ்பூன் ஒவ்வொரு மனிதனும் நாமுக்கு பின்னால் மறைந்திருக்கிறான் மனிதன் யார் அவன் கௌரவமானவனா இழிவானவனா அவனுக்குள்ள நல்லது இருக்கிறதா கெட்டது இருக்கிறதா அவன் வாய் மூடி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது அறிவு இருக்கிறதா இல்லையா வாய் மூடி இருக்கிற வரைக்கும் அதை புரிந்து முடியாது அவன் தன்னுடைய கருத்துக்களை எண்ணங்களை வார்த்தைகளால் எழுத்துக்களால் அவன் வெளியிடும் அவன் மதிப்பானவன் அவனுடைய மதிப்பு என்ன அவனுடைய அறிவு என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சரியான இடத்தில் சரியான முறையில் அந்த சரியான வார்த்தைகள் வெளியிடப்படும் பேசப்படும் பொழுது அது மிகப்பெரும் மதிப்புக்கும் மிகப்பெரும் அந்தஸ்துக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது சரியான வார்த்தை சரியான இடத்தில் நம்முடைய சிலாத்துடைய சரித்திரத்தில் நம்முடைய உண்மத்தில் ஒரு மிக பெரும் மனிதர் அவர் ஒரு கட்டத்தில் மக்கள் எல்லாம் மிக பயங்கரமான கவலையிலும் மக்கள் தடுமாறி போயிருக்கிற நேரத்தில் அவர்கள் பேசிய மிக பொருத்தமான வார்த்தைகளை நம்முடைய சரித்திரம் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அபிஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய மரணம் ஏற்பட்ட நேரத்தில் சகாபாக்களுக்கு இடையில் மிக குழப்பமான நிலை சிலர் அவர்களுடைய மரணத்தை நம்ப கூட தயாரில்லை நிலை அடுத்து என்ன நடத்தப்போகிறது என்ற ஒரு பயம் பெரும் பெரும் பிரச்சினைகள் இருந்தது இப்படிப்பட்ட கட்டத்தில் அல்லாஹான அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து பேசிய சில வார்த்தைகள் வரைக்கும் உலகம் அந்த வார்த்தைகளை பாதுகாத்திருக்கிறது அதைவிட பொருத்தமான வார்த்தை அங்கு பேசப்படுவதற்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை அப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்லாவை புகழ்ந்து மீது சொன்னதற்கு பின்னால் அவர்கள் பேசினார்கள் அம்மா பாத்யா அபுது சொன்னார் அவ தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது முகம் அல்லாஹு அவர்கள் அல்லாஹுவை வணங்கி வந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவனுக்கு மரணம் வருவதில்லை அவன் நிரந்தரமாக அவன் இருக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு குரானுடைய சில வார்த்தைகளை ஓதினார்கள் அம்மா முகமது என்ற தொடர்ச்சியான சொல்கிறார்கள் அந்த உரை முடிந்ததற்கு பின்னால் மிக சுருக்கமான சில வார்த்தைகள் தான் அந்த உரை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்தால் அந்த பதட்டமான நிலையிலும் கூட அதிகமா அநேகமானவர்கள் அந்த வார்த்தைகளை தம்முடைய நாவுகளில் மீட்டு மீட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் அந்த வார்த்தைகள் இடம் பிடித்தது சொல்கிறார்கள் அவர்கள் அந்த பிரசங்கத்தில் ஓகே அந்த வார்த்தைகள் அந்த ஆயத்துக்கள் இதற்கு முன்பு புறானில் இருந்ததா அல்லது இப்பொழுதுதான் இறங்கி இருக்கிறதா என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு இடத்திற்கு பொருத்தமான ஆயத்துக்கள் ஆகாது இருந்தது என்று சொல்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்துல்லாஹி மசூத் ரவி எல்லாம் சொல்வார்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பேசினார்கள் அந்த வார்த்தைக்குரியவனாக நான் இருப்பது அதற்கு சமமாக உலகத்தில் எனக்கு என்ன சொத்துக்கள் கொடுக்கப்பட்டாலும் அத்தனையை விடவும் எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்ன பேசினார் யுத்தம் அன்று இரவு நாளை பத்ருத்தம் நடக்க போகிறது சஹாபாக்கள் மிக பதட்டமான நிலையில இருக்கிறார்கள் அல்லாவுடைய மிகப்பெரும் கவலையுடன் இருக்கிறார்கள் என்ன நடக்க போகிறது மிகப்பெரும் பட்டாளம் சஹாபாக்களிடத்தில் எந்த ஏற்பாடும் சிறிய கூட்டம் அவர்கள் போர் செய்வதற்காக வேண்டி போயிருக்கவும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் முகம் பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள் நபி அவர்களுடைய முகத்தில் மாற்றங்கள் தெரியவில்லை அந்த நேரத்தில் எழும்பினார் அவர் சொன்ன சில வார்த்தைகள் அவர்கள் சொன்னார்கள் யார சூழல் தூதரே இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னது போல நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் அவர்கள் சொன்னார்கள் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள் நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வருகிற வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி நாங்கள் சொல்ல போவதில்லை நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள் நாங்களும் சேர்ந்து யுத்தம் செய்கிறோம் நாங்கள் நகூன் வாங்கிய நாங்கள் உங்களுக்கு வலதிலும் இருப்போம் மெடலிலும் இருப்போம் முன்னாலையும் இருப்போம் பின்னாலையும் இருப்போம் எல்லா திசைகளிலும் வந்து நாங்கள் உங்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்வோம் நாங்கள் வருகிறோம் என்ற தூர இடத்துக்கு நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள் பரவாயில்லை அங்கும் நாங்கள் உங்களுடன் வருவோம் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தைகளை சொன்னதுதான் யுத்த களத்தில் அவ்வளவு தடுமாறி போயிருக்கிற இடத்தில் நபிசன் அல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் சந்தோஷத்தின் காரணத்தினால் அவர்களுடைய முகம் முகம் பிரகாசித்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் அன்பான சகோதரர்களே ஒரு சில வார்த்தைகள் தான் வரும் பொழுது அல்லாஹளுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு உலகத்தில் உள்ள முழு சொத்துக்களை விடவும் பெருமதிமிக்க வார்த்தைகளாக ஆகுவதற்குரிய தரத்தை அது பெறுகிறது அன்பான சகோதரர்களே சரித்திரத்தில் இப்படி பேசியவர்கள் சாக்களிலும் இருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்களிலும் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகளை சரி அப்படியே பாதுகாத்திருக்கிறது இன்று வரைக்கும் மக்கள் அதை மனநம் கூட செய்கிறார்கள் அப்படி பேசினார்கள் அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட பெருமதிமிக்க வார்த்தைகளை அல்லா நமக்கும் தந்திருக்கிறார் நாமும் அது போன்ற மனிதர்கள் தான் அவர்களை போன்ற மனிதர்கள் நமக்கும் அவர்களை போல பேசலாம் உலகத்தில் வந்த கோடிக்கணக்கானவர்களில் நிறைய பேர்கள் அனாவசியமான வார்த்தைகளை பேசி இருப்பார்கள் கருத்தில்லாத அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசியவர்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை உலகம் பாதுகாக்கவில்லை அவர்களுடைய வார்த்தைகளை யாரும் மனநம் செய்யவில்லை அவர்களுடைய பெருமதிமிக்கதாக மாறவில்லை ஏன் அவர்களுடைய வார்த்தைகள் அதற்கு தரமானதாக தகுதியானதாக இருக்கவில்லை நமக்கும் அல்லா தாலா அப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்திருக்கிறான் நாம் எப்படி பேச போகிறோம் எதற்காக பேசப் போகிறோம் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் அன்பான சகோதரர்களே இந்த உண்மத்தை அபிசன் அல்லாஹு அனைவி வசல்லம் அவர்கள் மிக உயர்ந்த ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாகத்தான் பயிற்றுவித்திருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு அவர்கள் கொடுத்த பயிற்சி இந்த மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் கொஞ்ச வார்த்தைகள் அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் தான் இந்த சமூகத்தை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் நிறைய கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை கொஞ்ச வார்த்தைகளில் பேசுவதான் ஒரு மூமினுக்கு அடையாளம் ஒரு மூமினுடைய பண்பு ஒரு மூமியுடைய உயர்ந்த பண்பு சகாபாக்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தால் இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் குறைவாக பேசக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் மக்கள் நினைக்கிறார்கள் என்று நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் பேசித்தான் சொல்ல வேண்டும் அப்படி அல்ல அபிஹி சல் அல்லாஹு அலேஹி வசம் பேச்சை பற்றி ஹதீசல் வந்திருக்கிறது அவர்கள் பேசுவார்கள் பேச்சை யாராவது என்ன நினைத்தால் இத்தனை விஷயங்கள் பேசினார்கள் இத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் என்று யாராவது என்ன நினைத்தால் அவர்கள் எண்ணி முடித்து விடலாம் அப்படித்தான் அவர்களுடைய பேச்சுக்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் பயங்கரமான ஒரு சோதனைக்குரிய காலம் பேச்சுக்கள் அதிகரித்து விட்டன பேசுவதற்கு மக்கள் படிக்கிறார்கள் அதற்கென்ற எத்தனையோ கலைகள் உலகத்திலே அறிமுகமாகிவிட்டன நிறைய பேசுவதற்கு மக்களை சிறுபூட்டுவதற்கு மக்களுடைய உள்ளங்களுக்கு சூன்யம் செய்வதற்கு உள்ளங்களை கவர்வதற்கு என்று எத்தனையோ கலைகள் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன நிறைய பேசக்கூடிய ஒரு காலம் யார் எதை பேசுவது என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் பேசுகிறார்கள் யார் யாருக்கு முன்மாதிரி என்று சொல்லிக் கொள்ள முடியும் சிறியவர்களுக்கு பெரியவர்கள் முன்மாதிரியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் பெரியவர்களுடைய பேச்சுக்களில் எந்த அர்த்தமும் இல்லை நாலு வார்த்தைகளில் பேச வேண்டிய விஷயங்களை நாற்பது வார்த்தைகளில் பேசுகிறார்கள் நாலு வரிகளில் எழுத வேண்டிய செய்திகளை நாற்பது வரிகளில் எழுதி லட்சக்கணக்கானவர்களுடைய நேரங்களை கொள்ளி அடிக்கக்கூடிய சமூக ஊடகங்களாக இருக்கலாம் தகவல்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் செய்திகள் என்ற பெயரில் மக்களுக்கு செய்திகளையும் தகவல்களையும் சொல்லக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம் நாலு வரிகளில் சொல்ல வேண்டிய விடயங்களை நாற்பது நானூறு வரிகளில் சொல்லி லட்சக்கணக்கானவர்களுடைய நேரங்களை களவாடக்கூடிய ஒரு காலம் பயங்கரமாக சோதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நேரங்களும் காலங்களும் வாழ்க்கை களவாடப்படுவது நமக்கே நமக்கே தெரிவதில்லை அன்பான சகோதரர்களே பலருடைய பேச்சுக்களை பார்த்தால் அர்த்தம் இல்லாத பேச்சுக்கள் நடந்தவைகளை பேசுவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல பேசுவதற்கு அளவு இருக்கிறது நம்முடைய நாம் ஒரு காலம் இருந்தது பணத்தை செலவழிப்பதற்கு கணக்கு பார்ப்பது போல பணத்தை செலவழிப்பதாக இருந்தால் நாங்கள் கணக்கு பார்க்கிறோம் ஆயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டிய இரண்டாயிரம் கொடுக்க வேண்டும் கணக்கு பார்க்கிறோம் நூறு ரூபாயில் முடிய வேண்டிய வேலைக்கு நான் ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பணத்தில் கணக்கு பார்க்கிறோம் இதுபோல அவர்கள் நம்முடைய நேரத்தையும் பேச்சுக்களையும் அழந்து பேசினார்கள் நூறு வார்த்தைகளில் பேச வேண்டிய விஷயத்தை பத்து வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் ஏன் இருபது வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கணக்கு பார்த்து பேசினார் அன்பான சகோதரர்களே நம்முடைய பேச்சுக்களை பார்த்தார் ஒரு மலை பெய்திருக்கும் முழு ஊர் மக்களும் சேர்ந்து பெய்த மலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ரயில் அடுப்பிருக்கும் முழு ஊர் மக்களும் சேர்ந்து அதை பேசுகிறார்கள் நடந்தவை எல்லோரும் பார்த்தவை அதை நீட்டி நீட்டி நீட்டி ஒரு நாள் அல்ல சில பொழுது பல நாட்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை ஒருவர் ஞாபகப்படுத்துகிறார் அதை பேச ஆரம்பிக்கிறோம் ஒரு மணி நேரம் பத்து பேர் சேர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே நம்முடைய பேச்சுக்கு நாம் மதிப்பு கொடுக்கவில்லை யார் மதிப்பு கொடுக்க போகிறார்கள் பேச்சுக்கள் வார்த்தைகள் குறைவாக இருந்தால் நம்முடைய பேச்சுக்களுக்கு பெருமதி இருக்கும் நாம் பேசினால் நம்முடைய பேச்சுக்கள் நினைவில் வைக்க தகுந்த பேச்சுக்களாக இருக்க வேண்டும் எழுத தகுந்த பேச்சுக்களாக இருக்க வேண்டும் பாடமிழுவதற்கு தகுந்த பேச்சுக்களாக இருக்க வேண்டும் இதற்குதான் நம்மை பயிற்சிவிட்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் பேசப்படுகிறது நமக்கு அதை பற்றிய அறிவு இல்லை என்றால் அன்பான சகோதரர்களே இந்த விடயத்தை நன்கு புரிந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை மனிதர்கள் பேசுகிறார்கள் அதை பற்றிய அறிவு எனக்கு இல்லை என்றால் நான் வாய்மூடி இருந்து விட வேண்டும் என்னிடத்தில் கேட்கப்படுகிறதா எனக்கு தெரியாது சம்பந்தமான அறிவு நமக்கு இல்லை அது உலக விஷயமாக இருக்கலாம் மார்க்க விஷயமாக இருக்கலாம் நாம் இன்று துறை பேசுகிறோம் எதை பேசுவது என்று ஒரு நிலையே இல்லாமல் போய்விட்டது வைத்தியம் என்று வந்து எல்லோரும் வைத்தியர்கள் ஆகிவிடுகிறோம் மார்க்கம் என்று வந்துவிட்டால் எல்லோரும் ஆலயம் ஆகிவிடுகிறோம் சத்துவா என்று வந்துவிட்டால் எல்லோரும் தீர்ப்புகள் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம் அரசியல் என்று வந்துவிட்டால் எல்லோரும் அரசியல்வாதிகள் அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது இதையே கருத்துக்கள் சொல்கிறார் நாட்டை தாண்டியும் கருத்துக்கள் சொல்கிறார்கள் மற்ற நாட்டு அரசியல்களை பற்றியும் மன்னர்களை பற்றியும் இங்கிருந்து கொண்டு கருத்துக்கள் சொல்கிறார்கள் அன்பான சகோதரிகளே நமக்கு எதை பற்றி பூர்ணமான உறுதியான அறிவில் அப்படிப்பட்ட விஷயங்கள் மக்கள் பேசிக் கொள்ளும் பொழுது நாம் நமக்கு தெரியாது என்று ஒதுங்கிவிட வேண்டும் இதுதான் ஒரு ஒரு அறிவாளிக்க அடையாளம் இதா தம் ஆக்கலுள் மனிதனுடைய அறிவு பூர்த்தியாகிவிட்டால் அதற்கு என்ன அடையாளம் அவனுடைய பேச்சு குறைந்துவிடும் பேச்சு கூடினால் அறிவு அதிகரித்திருக்கிறது என்ற அடையாளம் அல்ல அறிவு முழுமையாகும் பொழுது பேச்சு குறைந்துவிடும் அன்பான சகோதரர்களே நமக்கு தெரியாத விஷயங்கள் பேசப்படும் பொழுது எப்பொழுதும் மௌனமாக இருப்பதற்கு தெரியாது என்று சொல்வதற்கு ஒரு பொழுதும் பின்வாங்க மதீனாவுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் எத்தனை நாள் பயணம் அந்த காலத்தில் ஒட்டகத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் அது எவ்வளவு நீண்ட பயணமாக இருந்திருக்கும் யராக் எங்க இருக்கிறது மதினா எங்க இருக்கிறது வந்தார் யாராக இருந்து மதீனாவுக்கு அவருடைய ஒரே நோக்கம் மதினாவில் அந்த நேரத்தில் அவர்கள் யார் என்றால் மிக பெரும் ஆளும் இந்த அந்த காலத்தில் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது யாரும் சத்துவாக்கள் கொடுக்க கூடாது சத்துவாவுக்குரியவர் அவர்தான் மக்களிடத்தில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்து வந்தது அவர்களை சந்தித்து சில பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தார் மதினாவுக்கு வந்து சேர்ந்தவர் இமாம் அவர்களை போய் சந்தித்து கேள்வியை கேட்கிறார் இமாம் அவர்களுக்கும் தெரியும் இருந்து வந்திருக்கிறார் கேள்விகள் கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார் கேள்விகளை கேட்டார் நாற்பது கேள்விகள் அவரிடத்திலே இருந்தது இமாம் மாலிக் ரஹுல்லா அவர்கள் அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சொன்னார்கள் இந்த கேள்விக்குரிய பதில் எனக்கு தெரியாது நாற்பது கேள்விகளை கேட்டால் வெறும் எட்டு கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள் சில விவாதத்துக்களின் படி அதைவிட குறைவான கேள்விகளுக்கு மட்டும்தான் அவர்கள் பதில் சொன்னார்கள் மற்ற எல்லா கேள்விகளுக்கும் சொன்னார்கள் தெரியாது எனக்கு தெரியாது கேள்விகளை கேட்டு முடித்தவருக்கு ஆச்சரியம் மக்கள் எல்லோரும் உங்களை பெறும் விமாம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் தான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தம்பியானவர் என்று சொல்கிறார்கள் உங்களை சந்திப்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன் நான் என்ன போய் ஊருக்கு பதில் சொல்றது இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய ஊர் இராக்கு திரும்பி செல்லுங்கள் அங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்களிடத்திலே சொல்லுங்கள் நிறைய கேள்விகள் கேட்டேன் அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ற பதிலே நீங்கள் சொல்லுங்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அன்பான சகோதரர்களே எவ்வளவு பக்குவமாக இருந்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு விஷயத்தில் உறுதி இல்லை என்று வரும் பொழுது ஒரு பொழுதும் அவர்கள் பேச மாட்டார்கள் தெரியாது என்று சொல்வதற்கு அவர்கள் அப்து ரஹ்மான் அபி இல்லையிலா அவர்கள் சொல்கிற பெரிய ஒரு தாபடி நிறைய சகா நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்கரை சந்தித்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நிறைய சகாபாக்கரை நான் சந்தித்திருக்கிறேன் அவர்கள்ட்ட மக்கள் கேள்விகள் கேட்டு வருவார்கள் ஒருவர் அவரை இன்னொரு அனுப்பி வைப்பார் எனக்கு தெரியாது அனுப்பி வைப்பார் அவர் அவரை மூன்றாவது மனித இடத்தில் அனுப்பி வைப்பார் இப்படி அவர் ஒவ்வொருவரும் இன்னொரு அனுப்ப கடைசியாக முதல் மனிதரிடத்திலே வந்து சேருவார் இப்படி அவர்கள் பயந்திருக்கிறார் மாஸ்க விஷயங்கள் என்று வரும்பொழுது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு விஷயத்தை கேட்கப்படும் செய்யலாம் பிரச்சனை இல்ல கூடும் இது கூடாது என்று சொல்வது நாம் மனிதர்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருந்து கொண்டு கையொப்பம் வைக்கிற விஷயமாக உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒருவருக்கு சொல்கிறோம் செய்யுங்க இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க செய்யுங்க மாட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் அதுக்கு அர்த்தம் இதை யாருக்கு சொல்லலாம் अंबान सहोदे और ना सद मत क நீங்கள் மக்களுக்கு பதில்கள் மக்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது தேவைகளை சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை கேட்கும் பொழுது சாதாரணமாக நீங்கள் பதில் சொல்லிவிடுகிறீர்கள் அந்த கேள்விகள் அமீரு ஒமரபுல் பத்தாவிரதி எல்லாம் அவர்களிடத்திலே வந்திருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக பதில் கொண்ட அவ்வளவு பழைய சகாபாக்களையும் ஒன்று சேர்த்து ஆலோசனை கேட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் சாதாரணமாக பதில் கொடுத்து விடுகிறீர்கள் அன்பான சகோதரிகளே இவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டிய விஷயம் மக்கள் நாவுகளை அடக்கிக் கொண்டால் சமூகத்தில் பிரச்சனைகள் வரமாட்டாங்க மார்க ரீதியான பிரச்சனைகள் மார்க்கத்தின் பெயரால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலத்தில் தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது அது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது தியாமத்து வரைக்கும் இருக்கும் இயக்கங்களாக இருக்கலாம் பல வகையான இருக்கலாம் இப்படி மார்க்கம் என்ற பெயரில் கருத்து வேற்றுமைகளோ பிரச்சனைகளோ எல்லா காலத்திலும் இருந்தது நீங்கள் ூர் என்று சொல்லக்கூடிய காலங்களை பார்த்தாலும் அந்த காலத்திலும் பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகள் சண்டைகள் கூட இருந்திருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் நாவுகளை பாதுகாத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் இருந்த தால்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அமீரு ரஹமதுல்ல அவர் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் அன்பாள சகோதரர்களின் அவர்களை அல்லா இவ்வளவு பெரிய அவர்களுக்கு அபூலியத்தை கொடுத்தார் என்று சொன்னார்கள் நான் எதிர்பார்க்கிறேன் கேமத்துடைய நாளில் அல்லாஹு என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது யாரை பற்றியும் புறம்பேசியதை பற்றி என்னிடத்தில் விசாரிக்க மாட்டார் இவ்வளவு உறுதியாக சொல்கிறார் நமக்கு சொல்லலாமா புறம் பேச மக்களுடைய குறைகளை பேசியதை பற்றி கேமத்திய நாள் அல்ல எனக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய நிலை வர மாட்டாது என்று நமக்கு சொல்லலாமா எத்தனை பேரை பற்றி பேசி இருக்கிறோம் அவங்க சொல்றாங்க என்னிடத்துல அந்த விசாரணை நடக்காது என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் அந்த விஷயத்தில் அவ்வளவு நாமே பேணி இருக்கிறார்கள் நாம நினைக்க கூடாது அவர்களுக்கு யாரை பற்றியும் பேசுவதற்கான சந்தர்ப்பமே வந்திருக்க மாட்டாது எல்லோரும் அவர்களுடைய நல்ல முறையில் நடந்திருப்பார்கள் அதனாலதான் அப்படி இருந்திருப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் நமக்கு வரவில்லை சம்பந்தப்பட்டவர்கள் நல்ல மனிதர்களால் அவர்களுக்கு பிரச்சனை மிக கடுமையாக வந்தது அடிபட்டிருக்கிறார்கள் ஊரை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் மிக பயங்கரமாக சபையில் அவமான சென்ற ஊர்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பலவிதமாக கஷ்டங்களை சுமந்தவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பேணலாக இருந்திருப்பார்கள் அன்பான சகோதரர்களே நாம் எப்பொழுதும் எதையும் பேசினால் நம்முடைய உள்ளத்துடைய தூய்மையை காட்டக்கூடியதாக நம்முடைய பேச்சு அமைய வேண்டும் குடும்பத்திலேயாக இருக்கலாம் மகல்லாவிலேயாக இருக்கலாம் நண்பர்களோடையாக இருக்கலாம் நம்மை தெரிந்தவர்கள் தெரியாதவர்களோட இருக்கலாம் நாம் பேசும்பொழுதுதான் ஒரு வார்த்தையை பேசினால் ஒரு செய்தியை சொன்னால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்று நம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அந்த பேச்சுக்கள் அமைய வேண்டும் ஒருவர் பேசினாலே ஆபாசமான பேச்சுக்கள் பேசுகிறார் ப்பொழுதும் அவர்களுக்கு ஆபாச பேச்சுக்கள் தான் என்றால் அவருடைய உள்ளம் நஜீ சாகி போய் இருக்கிறது என்று அடையாளம் ஒருவர் பேசினாலே சாப்பாடு குடிப்பை பற்றிதான் பேசுகிறார் எப்பொழுதும் அதுதான் என்றால் அவருடைய உள்ளத்தில் அற்பமானவைகளை பற்றிய ஒரு ஆசையும் ஹவாவும் பேராசையும் இருக்கிறது என்பதை அது காட்டும் ஒருவர் எடுத்தாலே எல்லோருக்கும் ஏசுகிறார் குறை சொல்கிறார் என்றால் அவருடைய போயிருக்கிறது என்று அடையாளம் நாம் பேசினால் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய தூய்மையை காட்ட வேண்டும் நம்முடைய நம்முடைய உள்ளம் விசாலமானது என்பதை காட்டக்கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் சிலர் எப்பொழுதும் யாரையாவது ஏசிக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவர்களுக்கு வேலை அவர்கள் எதுவும் விடுவதும் இல்லை ஒரு மனிதர் மாணவர்களை வைத்துக் கொண்டு ஹதீஷுடைய பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த பழைய கிதாபை வைத்துக் கொண்டு அவர் மாணவர்களுக்கு முகாரி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னொரு வந்தார் அவர் பலனை பிடிக்காதவர் அவர் சொன்னாரு நீங்க மசிதுக்குள்ள இருந்து கொண்டு மதுர சாலை இருந்து கொண்டு இந்த கிதாபை வைத்துக் கொண்டு புகாரி புகாரி என்று நீங்கள் புகாரி படித்துக் கொண்டு இருக்க இன்றைக்கு உலகம் சந்திரன் வரைக்கும் போய் சேர்ந்து விட்டது நீங்க எங்கே இருக்கிறீங்க உலகம் எங்க இருக்கிறது அந்த ஆளின் மிக அற்புதமான பதில் சொன்னார்கள் நீங்கள் எங்களுடன் நீங்கள் சந்திரனுக்கு போகவும் இல்லை எங்களுடன் சேர்ந்து புகாரியை படிக்கவும் இல்லை நாங்கள் எதையாவது செய்திருக்கிறோம் எதுவும்லை செய்வர்களுக்கு ஏற்ப நாள் ஊர் மக்களுக்கு ஏசிக் கொண்டிருப்பார் அடுத்த நாள் போனால் குடும்பத்துக்கு ஏசிக்கொண்டிருப்பார் தொழிலாக்கிவிட்டார்கள் அன்பான சகோதரங்களே இந்த உமத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் விசாலமான உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் உள்ளங்களை நாங்கள் யாரையும் நம்முடைய எதிரிகளாக பார்க்க கூடாது எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் உள்ளத்தை நினைத்தால் இதை விடவும் விசாலமான படைப்பு உலகத்தில் இல்லை உலக மக்களையும் இந்த உள்ளத்துக்குள்ளே போடலாம் உள்ளங்களை விசாலமாக்கிக் கொள்வோம் எல்லோருடனும் பழகி பாருங்கள் நாம் எப்பொழுதும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒரே வட்டத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற காரணத்தினால் நம்முடைய உள்ளங்கள் சுருங்கி போகிறது நிறைய பெயர்களோட பழக வேண்டும் நம்முடைய துறையை தாண்டி இருக்கக்கூடியவர்களுடன் நாங்கள் பழகி பேசி இணைந்து வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் விசாலம் உண்டாகும் அன்சாரி கவியங்க அற்புதமான ஒரு புத்திமதியை சொல்கிறார்கள் யாருக்கு அறிவு பெருக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது தனக்கு இருக்கக்கூடிய சகிப்பு தன்மை அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ குடும்பம் ஆற்றல் என்று மட்டும் நின்று கொள்ளாமல் மற்றவர்களுடன் சேர்ந்து பலகட்டம் நிறைய பேர்களுடன் நீங்கள் பயணங்கள் போகும் பொழுது போர்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு வெளியில் உள்ள மனிதர்களுடன் சேர்ந்து செல்லுங்கள் உங்களுக்கு நிறைய அறிவுகள் கிடைக்கும் விசால தன்மை உண்டாகும் நல்ல பண்புகள் உண்டாகும் அன்பான சகோதரர்களே மக்களின் தங்கமானவர்கள் இருக்கிறார்கள் நல்ல கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் நல்ல தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் யாரையும் எதிரிகளாக பார்க்கக்கூடாது உள்ளங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடாது செல்லுங்கள் பயணங்களில் நீங்கள் யாரை விட்டு பிரிந்து செல்கிறீர்களோ அவர்களை விடவும் சிறந்தவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஊர்களிலேயே எப்பொழுதும் மகல்லாவிலே எப்பொழுதும் எப்பொழுதும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது மனிதன் இறுகி போய்விடுகிறார் உள்ளம் இறுகி போய்விடுகிறது உள்ளம் சுருங்கி போய்விடுகிறது பயணங்கள் என்று பல நாடுகள் பல ஊர்கள் தாண்டி போகும் சிறந்த நண்பர்கள் கிடைக்கிறார்கள் நல்ல மனிதர்களை சந்திக்கிறார்கள் யாரை விட்டு கவலைப்பட்டுக் கொண்டு செல்கிறோமோ அவர்களுக்கு பகரமானவர்கள் கிடைக்கிறார்கள் இந்த தங்கம் வெள்ளி விளைகிற இடங்களுக்கு போய் பார்த்தால் அது மண்ணுடன் சேர்ந்த கற்றலுடன் தான் சேர்ந்திருக்கும் இடத்துக்கு பிரியாவிட கொடுத்து விட்டு தான் இருக்கிற இடத்தை விட்டு மனிதர்கள் இருக்கிற இடங்களுக்கு கடைகளுக்கு வரும் பொழுது அவனுடைய அதனுடைய பெருமதி எவ்வளவு அதிகரித்து விடுகிறது ஊது கட்டைகள் சந்தல் சந்தனக்கட்டைகள் இதுவெல்லாம் விளைகிற இடத்துக்கு போய் பார்த்தால் அது அங்கு வெறும் விறகுதான் தன்னுடைய ஊருக்கு பிரியாவிட சொல்லிவிட்டு நண்பர்கள் ஏனைய மரங்களுக்கெல்லாம் போகிறேன் என்று கைகாட்டிவிட்டு அது மக்களுடன் சேரும் பொழுது அதனுடைய பெருமதி எவ்வளவு மதிப்புக்குரியதாக மாறிவிடுகிறது ஆனால் அது வெளியே போகாமல் வேட்டைக்கு போகாமல் தன்னுடைய கொந்து தன்னுடைய புகைக்குள்ளேயே இருந்தால் அது ஒரு மானை கூட வேட்டையாட முடியாது வெளியில் போக வேண்டும் அம்பும் வில்லும் நண்பர்கள் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் வில்லை விட்டு அம்பு பெரிய பிரியாவிட்டால் எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாட முடியாது அன்பான சகோதரர்களே வெளியில் நாம் இருக்கக்கூடிய வட்டத்துக்கு வெளியில் நிறைய நலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நல்ல எண்ணம் இருக்கிறார்கள் ப்பொழுதும் நம்முடைய ஒரு வட்டத்துக்குள்ளே நான் என்னுடைய துறைக்குள்ளேயே இருந்து கொள்வேன் என்னுடைய துறை சார்ந்தவர்களோடு என்னுடைய தொடர்பு நான் வெளியில யாரோடையும் பேசுவதில்லை கருத்துக்களை நம்முடைய மேசையில் மட்டும்தான் பயந்து கொள்ளப் போகிறோம் யாருக்கும் காது கொடுப்பதில்லை யாரையும் பேசுவதில்லை யாரை பேசுவதையும் கேட்பதில்லை யாருடைய கருத்தையும் நாங்கள் மதிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் நாங்கள் சிறிய வட்டத்துக்குள்ளே குறுகிய உள்ளத்துடன் இருந்து அப்படியே மரணிக்க வேண்டி வரும் உலகம் விசாலமானது நல்லவர்களுடன் சேர்ந்து வாழ நினைக்கிறவர்களுக்கு உலகத்தில் நிறைய இடம் இருக்கிறது உலகத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கிறது அன்பான சகோதரிகளை யாருக்கும் ஏசக்கூடாது யாருக்கும் குறை சொல்லக்கூடாது எப்பொழுதும் நாம் செய்த தவறுகள் நமக்கு முன்ன இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்கிற நலவுகளை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹுதாலா அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நம் அனைவருக்கும் நசீ பாக்குவானாக யாரா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக